ومن اعرض عن ذكري فان له معيشه ضنكا ونحشره يوم القيامه اعما قال ربي لما حشرتني اعما وقد كنت بصيرا قال كذلك اتفكا اياتنا فنسيتها وكذلك اليوم كمشاه صدق الله مولانا وعزي غنيت ركلي الله من ديار الهلي قل هل لنمديان வாழ்வு மன நிறைவான ஒரு வாழ்வு என்பது நம் எல்லோருடைய ஆசையும் விருப்பமும் கனவுமாக இருக்கிற நிம்மதியாக வாழ வேண்டும் இதுதான் எல்லாருடைய விருப்பம் யாரிடம் வேண்டுமானாலும் கேளுங்கள் மனநிறைவான ஒரு வாழ்க்கை இதைத்தான் நம்ம எல்லாருமே விரும்புகிறோம் அந்த மன அந்த வாழ்க்கை எப்படி நாம் பெறுவது அதற்கான வழி என்ன என்பதை பற்றிய ஒரு சில விஷயங்களைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நிம்மதியான வாழ்க்கை என்பது நிச்சயமாக எல்லோருக்குமே கிடைக்கும் சாத்தியம் உள்ள ஒன்றுதான் ஆனால் நிம்மதியான வாழ்வு என்பது என்ன என்பதை முதலிலே புரிய வேண்டும் இரண்டாவது அதற்கான வழிகள் என்ன என்பதை அறிய வேண்டும் நிம்மதியான வாழ்வு என்பது சோதனைகள் இல்லாத வாழ்வு என்று நாம் புரிந்து கொண்டால் முதலிலே அது தவறானது நாம் எல்லோரும் அப்படிதான் நினைக்கிறோம் நிம்மதி இல்லாத வாழ்வு நிம்மதி நிம்மதியான வாழ்வுனா நோய் வரக்கூடாது எனக்கு சுகர் வரக்கூடாது எனக்கு கொலஸ்ட்ரால் வரக்கூடாது எனக்கு இதய் பிரச்சனைகள் வரக்கூடாது என் குடும்பத்தில் யாரும் சீக்கிரம் இறந்துடக்கூடாது எந்த விதமான நோய் நொடிகள் வரக்கூடாது இப்படி துன்பங்கள் இல்லாத முசீபத்துகள் இல்லாத வாழ்வு வாழ்ந்தால் அது நிம்மதியான வாழ்வு இப்படி நாம் நிம்மதியான வாழ்வுக்கான அளவுகோலை தவறாக இருக்கிறோம் இது தவறு உண்மை என்னவென்று சொன்னால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஒரு பூமியினுடைய தல்பு நிம்மதியாக முடியும் எல்லா சோதனைகளும் வரும் அத்தனை சோதனைகள் வந்தாலும் நிம்மதியாக வாழ முடியும் அதற்கான வழி என்ன அதைத்தான் அறிய வேண்டும் சோதனைகள் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் என் மனம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என் மனம் சஞ்சலப்படாமல் இருக்க வேண்டும் அதற்கான வழி என்ன அதைத்தான் அறிய வேண்டும் தவிர சோதனைகளே வராது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க இங்க தான் நாம நிம்மதியை தொலைக்கிறோம் இங்க தான் நாம நிம்மதியை இழக்கிறோம் அதனால முதல்ல எந்த சோதனையும் உலகத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்கையாருக்குமே தரல நரிசலவாசன் அவங்களுக்கே கூடதான் பெருமானு அவங்கதான் இமாமல் நம்பியா தான் உலகத்துல எந்த பிரச்சனையும் எந்த சோதனையும் இல்லாத ஒரு வாழ்க்கையுன்னு நினைச்சிருந்தா யாருக்கு கொடுத்திருக்க வேண்டும் தன்னுடைய ஹபீஸ் அல்லா அலிசம் அவர்களுக்கு தான் தந்திருக்கணும் ஆனால் அவர்கள் அனுபவிக்காத சோதனையா அவங்களுக்கு முன்னால் எல்லா பிள்ளைகளையும் இழந்தாங்க அவங்க ஹயாத்தா இருக்க மனைவி ஹதீஜா இறந்தாங்க அவங்க ஹயாத்தா இருக்க ஒம்ம குல்சும் இறந்தாங்க அவங்க ஹயாத்தா இருக்க ரொக்கையா இறந்தாங்க அவங்க ஹயாத்தா இருக்க இப்ராஹிம் இறந்து போனாங்க அவங்க ஹயாத்தா இருக்க அப்துல்லா இறந்து போனாங்க எல்லா ஆண் மக்கள் பெண் மக்கள் போய் சேர்ந்துட்டாங்க எல்லா சோதனைகளும் வரலாம் பெருமனார் செல்வாலிசனவர்கள் தாக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் பல் உடைப்பட்டது அவர்களும் குதிரையிலிருந்து கீழே விழுந்தார்கள் அவர்களுக்கும் சைவினை செய்யப்பட்டது பே கேட்டு பெருமான நடந்தது ஆனால் அல்லாஹர்களை பாதுகாத்தான் அவன் துப்பிய அந்த எச்சி அவன் மீதே திரும்ப விழுந்தது அதனுடைய தண்டனையை அவன் வகது போர்களே அனுபவித்தான் என்பது வேறு விஷயம் என்ன அம்மாவுடைய தூதருக்கு இவ்வளவு பகை இருந்தது அவனுடைய முகத்தில் அளவுக்கு வராத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை என்று நினைக்கிறோம் அல்லவா அது தவறானது இதெல்லாம் வந்தாலும் நிம்மதியா இருக்கணும் நிம்மதியா இருக்க முடியும் அதற்கான வழிகள் என்ன அருமையானவர்களை நிம்மதி என்பது அது அல்ல நாம் நினைத்திருப்பது போல அல்ல சில நேரங்களில் சில பெரியவர்களுடைய வரலாறுகளை பார்த்தா இப்படி எல்லாம் இருக்க முடியுமா நமக்கு சந்தேகம் வரும் அந்த பக்குவம் நமக்கு வராதுதான் எல்லாருடைய ஒரு அடியார்களிலே ஒருவர் அவருடைய மகன் இறந்து விட்டால் கவலை உள்ளத்துல இருக்குது ஆனால் எல்லாருக்கும் அல்வா பரிமாறினார் இப்ப கேட்டாங்களா என்னங்க மகன் இறந்து போயிட்டாரு நீங்க இனிப்பு பரிமாறுகிறீர்களே அவர் சொன்னாராம் என் ரப்ப என் மகனை எடுப்பதில் அவனுக்கு சந்தோஷம் என்று சொன்னால் எனக்கு அது சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நான் ஹல்வா பரிமாறி கொண்டாடுகிறேன் மகிழ்ச்சி என்றால் எனக்கும் மகிழ்ச்சி இந்த பக்குவம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் இருந்தார்கள் மகிழ்ச்சி ஆனதுன்னு சொன்னாங்க சாதுகு நபி ஒப்பாசுகிற சஹாபீ அவர் துவா செஞ்சா கபூல் ஆயிடும் சஹாபாக்கள் போர்க்களத்தில் வெற்றிக்கு அவரதம் கூப்பிடுவாங்க வாங்க நீங்க துவா செய்ய அவர் துவா செஞ்சா துவா ஏற்றுக்கொள்ளப்படும் மக்கள் ஏதாவது பிரச்சனையா நீங்க கண் போயிடுச்சு நபர் தானே கேளுங்க பார்வை கிடைச்சும் இல்லையா பார்வை ஒரே வார்த்தை தான் சொன்னாம இந்த பார்வையை என்னிடமிருந்து பறிப்பது என்ப்புக்கு பிரியம் என்றால் அது எனக்கும் பிரியமானது எடுப்பது அவனுக்கு விருப்பம் என்று சொன்னால் எனக்கும் அது விருப்பமானதுதான் அருமையானவர்களே சோதனையிலும் நிம்மதியாக இருக்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை சோதனையை இல்லாமல் இருப்பது வாழ்க்கை இல்ல சோதனையிலும் மனசு நிம்மதியாக இருக்க முடியும் நாமும் கூட நாட்டில் பெரிய ஆபத்தெல்லாம் நம்ம எதிர்கொள்றோம் வரலாம் நிம்மதியாக எதிர்கொள்கிற ஒரு மனிதனுடைய அவருடைய பதினோரு பிள்ளைகள் எல்லாம் ஒரு விபத்தில் மொத்தமாக இறந்து போயிட்டாங்க பிள்ளைகளையும் இறந்து போயிட்டாங்க ரெண்டு மனைவி சரி அடுத்த கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் பிள்ளைகளும் சேர்ந்து பதினோரு பிள்ளைகளையும் இறந்து போயிட்டாங்க அவர் உடனே நேராக காபத்துள்ள அவுக்கு போய் காபாவுடைய திரையை பிடித்து சொன்னாராம் எல்லாம் நீ இந்த பெரிய விபத்தின் மூலமா என்பது ஒருவேளை நினைக்கிறேன் என்பதை கேட்பதற்குத்தான் நீ எடுத்துக்கொண்டாயோ பதினோரு பேரும் ரெண்டு வனையும் இறந்துட்டாங்க இவ்வளவு பேரையும் எடுத்துக்கொண்ட பிறகு நான் என்ன சொல்ல போகிறேன் அதை கேட்கறதுக்காக தான் நீ இந்த சோதனை எனக்கு தந்திருக்கு சொன்னா நான் சொல்கிறேன் கேள்வி இவர்களை தந்த போதும் உனக்கே புகழும் இவர்களை எடுத்துக்கொண்ட போதும் உனக்கே புகழ் வழங்கிய போதும் உனக்கு தான் சொல்றேன் வாழ்க்கை எல்லா நிலைகளும் அலமது என் சொல்கையில திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப அலமது அதுதான் ஒரு மௌத்தா அன்னைக்கும் அலமது இல்லா ஹெர்பிலும் சேரும் இல்லையா ஒரு க ஒரு மகிழ்ச்சியான திருமண நாளாக்கும் அலமது வாழ்க்கை வாழ்க்கை சோதனைகள் வரத்தான் செய்யும் இந்த சோதனைகளின் போது இப்படித்தான் அல்லாவுடைய அடியாரர்கள் நபிமாரர்கள் இருந்தாங்க யூசுப் அலிஸ்லாம் தந்தை யாக்குப் அலிசலாம் மகனை இழந்து விட்டார்கள் ஒரு வருஷம் அல்ல ரெண்டு வருஷம் அல்ல இருபது வருஷம் யார பிரிந்து யூசுப் அலி இஸ்லாமும் பிரிந்து இருபது வருஷம் ஒரு மகனுக்காக அழுது அழுது அழுது கண் பார்வையும் போயிடுச்சி அதுக்கப்புறம் வந்த சோதனை என்ன இன்னொரு மகன் பின்யாமி அவரையும் என்ன செஞ்சாங்கன்னா தவற விட்டுட்டாங்க பின்யாமினையும் இழந்துட்டாரு ஆனால் நம்பிக்கை ஏற்கனவே யூசுஃப் அலி இஸ்லாமை பிரிஞ்சு வருஷம் ஆனால் அப்பயும் அந்த நவியுடைய உள்ளத்தில் என்ன நம்பிக்கை பாருங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு நம்பிக்கை இழக்காதீர்கள் இருபது வருஷத்துக்கு பிறகு ஒரு நவி நம்ப என்னும் சகோதரரும் கிடைப்பாங்க அருளை விட்டு நிராசை அடையாதீர்கள் அந்த சோதனையிலும் அவருக்கு நம்பிக்கை இருக்குது இதுக்கு பேரு தான் நிம்மதி சோதனை வராமல் இருக்கிறதுக்கு பேரு நிம்மதி என்று நினைத்தால் நாம் தவறு செய்கிறோம் அருமையானவர்களே அந்த அடிப்படையில் சோதனைகள் வரத்தான் செய்யும் நிம்மதிக்கு நாம் கொஞ்சம் அடிக்கடி நிம்மதிக்கு என்னென்ன வழி அதை நான் இன்னும் சொல்லலை இது ஒரு முன்னுரை மாதிரி தான் அடிக்கடி ஹஸ்பியல்வா சொல்லுங்கள் அடிக்கடியில் அகவல் அவலா ஊவத்தை இல்லாதில்லா அடிக்கடி இன்னும் இல்லா சொல்லுங்க ஏன்னா இப்போ வரக்கூடிய செய்தி எதுவுமே நமக்கு நிம்மதியாக இல்லை உங்களுக்கே தெரியும் பகுதியில் தேர்தல் நடந்தாலும் யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்க தான் வர்றாங்க மனசுக்கு கவலைதான் ஹஸ்பி அல்லுங்க இல்லாத்த இல்லா பிள்ளா சொல்லுங்க இந்த நியூஸ் எல்லாம் பார்த்து கலங்கி கலக்கமடைந்து நம்ம நாமே நோயாளியாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது இனி அடுத்து என்னவெல்லாம் நடக்குமோ தெரியாது என்ன நடந்தாலும் நாம சொல்ல வேண்டிய வார்த்தை ஹஸ்பி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை ஆளணும் நல்லாவுடைய விதி இருந்துச்சுன்னா அவங்க தான் வரப்போறாங்க ஒரு ஹோமின் கலந்து கூடாது அப்போ நிம்மதியா இருப்பா ஹஸ்பி ஓலா இல்லா வில்லா உம்மத்துடைய நாவுகளில் அதிகம் உச்சரிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் மனசில் நிம்மதி உணர்வு பயம் வந்துடும் இல்லைன்னா அச்சம் வந்துடும் என்னன்னா இவங்களே திருப்பி திருப்பி மறுபடி மறுபடி வெற்று தோல்விக்கு ஆயிரம் காரணம் அரசியல் சொல்லலாம் அரசியல் ஆயிரம் காரணங்கள் ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம் நம்மை பொறுத்தவரை எது நடக்க வேண்டும் என்று ரப்பு நாடினானோ அதான் நடக்கும் சொல்லுங்க ஹஸ்வி அல்லா நிம்மதி வரும் இதுதான் சோதனைகளிலும் நிம்மதியை தான் தேட நமற்றவர் சோதனை இல்லாமல் அல்ல அல்லாட்டை கேட்க வேண்டிய அல்லாட்டை என்ன கேட்க ஆசியத்தை கொடு அந்த வகையில் அருமையானவர்களை இந்த சோதனைகளுக்கு பிறகுதான் உயர்மும் வரும் பெருமான அரசும் அழைச்சனவர்கள் சோதனையின் உச்சக்கட்டத்தை எங்க அனுபவிச்சாங்க தாயிஃபுல அந்த உச்சக்கட்ட சோதனைக்கு பிறகு மேராஜி தாயிஃப் வந்து பெரிய சோதனைன்னு சொன்னா அவங்க சந்திச்சதுல ஆகக்க பெரிய கஷ்டம்னா மேராஜ் பெருமானார் சந்தித்த இன்பத்தில் ஆகப்பெரிய இன்பம் ஏன்னா அவுடைய சந்திப்பை விட உலகத்துல இன்பம் இருக்க முடியுமா தாயிஃபுல நடந்தது உச்சக்கட்ட சோதனை என்று சொன்னால் மேராஜ் உச்சக்கட்ட இன்பம் இது என்ன காட்டுகிறது நீங்கள் தாயிஃபை போன்ற சோதனையை சந்திச்சாதான் மேராஜை போன்ற இன்பத்தையும் சந்திப்பீர்கள் நாம என்ன நினைக்கிறோம் சுகமா நாங்க இருப்போம் நாங்கள் ஆடுற ஆட்டம் எல்லாம் ஆடத்தான் செய்வோம் உங்களுக்கு தருவான் நீங்கள் தாயிஃப் போன்ற சோதனையை பொருந்தி கொண்டாஜை நீங்க சந்திப்பீங்க அப்ப இந்திய முஸ்லிம்களுக்கு பாடம் இருக்குது வரலாம் அடுத்து வரக்கூடிய சோதனைகள் தாயிஃபிட கடுமையான சோதனையும் வரலாம் இப்போதை நீங்க பார்க்குறீங்க என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த கொரோனா காலம் முடிஞ்சா என்ஆர்சி வரும் என்பிஆர் வரும் சிஐஏ வரும் நடக்காததல்ல நவிமார்கள் சந்திக்காததல்ல இதுக்கு பிறகு மகத்தான வெற்றி இருக்குது அதுக்கு பிறகு சந்தோஷம் இருக்குது துன்பத்தில் மனதை பக்குவப்படுத்துவது அதுக்குதான் நிம்மதி அதுக்கு பிறதான் சகாத அதுக்கு பிறதான் வாக்கியம் அருமையானவர்களே அந்த நிறைவான வாழ்க்கை சோதனையிலும் நிம்மதியா வாழணும் விட அல்லாஹைய நேசிப்பார்கள் அல்லாவுடைய நேசத்திற்கான அடையாளம் என்ன அல்லாவுடைய கட்டதைய மற்ற எல்லாத்தையும் விட அதை உற்படுத்தணும் அல்லாஹுடைய வார்த்தைகளை உற்படுத்தணும் அல்லாஹுடைய ஏவல்கள் விளக்கல்கள் அதை உறுப்படுத்தணும் அதுதான் அல்லாவை பின்பற்றுவது அல்லாவை நேசிப்பதற்கான அடையாளம் இல்லை முதல் அடையாளம் அல்லாவை நேசிப்பதற்கு நிறைய அடையாளங்கள் உண்டு அல்லாஹுடைய திக்ரில் இன்பம் அடையணும் திக்கர்ல இன்பம் திக்கர் செய்யறோம் ஆனால் திக்கர்ல இன்ப நிலை இல்லை இன்ப நிலை என்ன தெரியுமா நீங்க ராத்திரி கண் விழிச்சாலும் அல்லாஹுடைய திக்கர் உங்களை அறியாம உங்க நானில் வர வேண்டும் பெருமனா செல்லிசன் அவர்கள் அல்லாஹ் எவ்வளோ அழகா புகழ்வாங்க அல்லாஹம் அதெல்லாம் படிக்கிறதே இல்லை அது சில பெருமானார் அல்லாவை புகழக்கூடிய அந்த வாட்சியங்களை பார்த்தீங்கன்னா சிலுக்கு போயிடும் ராத்திரி கண் விழிச்சா அல்லா புகழ்வாங்க சொல்லி படகு நீங்க எந்த சோதனையிலும் உங்களுடைய மன நிம்மதி இலக்காது அல்லஹம் அலக்கலம் அல்லாஹ் உணர்ச்சியை எல்லாம் புகழும் அந்த நூறு இந்த வானங்கள் இந்த பூமி இவை அனைத்தையும் பிரகாசிக்க செய்பவன் நீ தான் உள்ளத்திலிருந்து வருதுதான் நீதான் பூமியினுடைய அதிபதி இந்த வார்த்தைகள் வார்த்தைகள் அல்ல ஹொபுல்லா என்பது வார்த்தையிலிருந்து வருவதல்ல நாவிலிருந்து வருவதில் தூங்கி எங்க சொல்லுவாங்க இவ்வளவு அழகான வார்த்தைகள் தடுமாற்றம் இல்லாத வார்த்தைகள் அல்லாஹம் சத்தியமானவன் இப்ப நாம ரொம்ப உறக்க சொல்லணும் இதனா நம் மீது அவ்வளவு சோதனைகள் இருக்குது இப்ப சொல்லணும் அல்லாஹம் ஹக் நீதான் உண்மையானவன் ஹக்கு உன்னுடைய வார்த்தை தான் மை உன்னுடைய திருக்குறான் தான் மை போது உலகமே தூங்கிக்கிட்டு இருக்குது அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை நீங்க சொன்னா அல்ல எவ்வளவு சந்தோஷப்படுவான் யோசிப்பாரு அந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில மனசுல கவலை இருக்குமா என்ன சொல்லுவாங்க அவர்களும் உண்மை இதோட நிறுத்தல்ல அல்லாட்ட எப்படி பேச நான் பாருங்க சரணடைந்தேன் உனக்கே சரணடைந்தேன் ஒயிலைக்கு அனவு தூன் பக்கமே மீழுகிறேன் உன்னை கொண்டே வழக்காடுகிறேன் ஒயிலைக்கு ஹாக்கம் தூ என் பிரச்சனைகளை உன்னிடத்திலே கொண்டு வருகிறேன் இதெல்லாம் சொல்லிப்பாருங்க இதுதான் பெருமானா இருக்க அத்தனை சோதனைகளிலும் எது நிம்மதி இதுதான் நிம்மதி யார் என்னை மன்னிப்பாயாக முன்னால் செஞ்சது பின்னால் செய்தது ரகசியமாக செய்தது பகிரங்கமாக செய்தது எனக்கு தெரியாமல் நான் இத்தனையும் பாவம் செஞ்சிருக்கிறேன் உனக்கு தெரியும் அந்த இலாகி நீதான் என்று ரொம்ப இந்த அந்த அருமையானவர்களை இதாக பொல்லாம் எல்லாம் மீதான பெரிய இதுதான் இந்த பிரிய இருந்துச்சு என்ன சோதனை வரட்டும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வரட்டும் மனசு நிம்மதியாக இருக்கும் மனசில் எந்த காரணமும் வராது எந்த பயமும் வராதுனா முஸ்லீம்கள் நம்முடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் சொல்றது அதுதான் இனிவா இப்போல்லாம் செய்திகளை அதிகம் படிக்காதீங்க செய்திகளை பார்க்காதீங்கன்னா செய்திகளை படிக்கிறதே கிடையாது ஏன்னா வந்து மகிழ்ச்சியான செய்திகள் இப்போ உலகத்தில் எங்கேயுமே கிடையாது எங்கே போனாலும் பிரச்சனை அதனால ரப்பின் பக்கம் இது இல்லை இரவு நான் நான் சொன்ன இந்த துவாவை நீங்கள் தமிழ்ல சொல்லுங்க எவ்வளோ உனக்கிய புகழும் நீ வானங்கள் பூமியினுடைய புறஹாசன் வானங்கள் பூமியை நிர்வகிப்பவன் வானங்கள் பூமியினுடைய ரப்பாக இருக்கிறாய் தமிழில் அரபியில் சொல்லணுங்கிறதல்ல ரப்புக்கு எல்லா பாஷைகளும் சமம் எல்லா பாஷைகளையும் அவன் தான் படைத்திருக்கிறான் அதனால் அருமையானவர்களே நிம்மதியான வாழ்வுக்கான முதல் அடிப்படை என்ன அல்லாஹ் மீதான மஹப்பத் பிரியம் திக்கர்ல இன்பம் வர வேண்டும் இன்பத்தோடு திக்கர் செய்யணும் வெறுமனே தஸ்வீக பிடிக்கிறது வெறுமனை உதடுகள் அசைவது அது திக்கர் அல்ல உள்ளிலிருந்து அல்லாஹ் மீதான மகப்பத்து வெளிப்படணும் இது நமக்கு நிம்மதியை எல்லா நிலைகளிலும் பெற்றுத்தர அருமையானவர்களே ரெண்டாவது அடிப்படை நிம்மதிக்கான ரெண்டாவது அடிப்படை என்ன அல்லாஹுடைய விதியைப் பொருந்தி கொள்ளணும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது அல்லாட்டை கேட்கும் போது ஆசியத்தை கேட்கணும் சோதனையும் கேட்கக்கூடாது சோதனையும் கேட்கக்கூடாது பெருமான இப்படியும் துவா செய்வாங்க எந்த கெட்ட விதியை விதித்திருக்கிறாயோ அதிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாங்க எதை துவா செய்யணும் அதே நேரத்தில் வரும்போது என்ன வந்தாலும் சரி அல்லாஹுடைய கதாவை பொருந்திக்கொள்ளணும் உலகாக்கள் சொல்வாங்க அல்லாஹுடைய விதியை பொருந்திக்கொள்ளாதவன் நிம்மதியை அனுபவிக்கவும் முடியாது நிம்மதியை அனுபவிக்கவும் முடியாது என்ன வந்தாலும் சரி பல விஷயங்கள் வரலாம் நம்முடைய எதிர்காலம் இப்போது இருக்கிற நிலையை பார்த்தா ரொம்பவே நமக்கு அச்சுறுத்தல் தான் நம்முடைய குழந்தைகள் வருங்கால சந்ததிகளுடைய காலம் எல்லாம் இந்த அரசு மேற்கொள்கிற நடவடிக்கைகளை பார்த்தா நமக்கு அச்சம்தான் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப நாட்டன் ஒன்று இருக்குது நம்ம அதை பொருந்தி கொண்டுதான் ஆக வேண்டும் எப்படி சகாவிகள் ஆண்கள் பெண்கள் அஃப்ராங்கிற ஒரு பெண்மணி பதில் போர்க்களத்தில் தன்னுடைய எல்லா ஆண் மக்களையும் மக்களை இழப்பது ஒரு துன்பம் ஆண் மக்களை பெரிய துன்பம் ஆனால் அத்தம்மா சொன்ன வார்த்தை என்ன அல்ஹம் இல்லா இல்லதி உம் அல்லாவுக்கு எல்லா புகலும் இத்தனை சஹீதுகளுக்கு என்னை தாயாக ஆக்கியிருக்கிறான் ஒரு சஹீதல்ல ரெண்டு சஹீது அல்ல ஏழு சஹீதுகளுடைய தாய் ஏழு சுகதாக்களுடைய தாய் துன்பத்திலும் உதடு சொல்லுகிறது அல்ஹம்துல்லா அல்லாவுக்கு எல்லா புகலும் இப்போ அந்த உள்ளத்தில் கவலை இருக்காது அந்த உள்ளத்தில் நிச்சயமாக நிம்மதி தான் குடிகொண்டிருக்கோம் அருமையானவர்களே வரல நாம இந்த அம்மாவுடைய பதரை பொருந்திக்கொள்ளனும் ரேதாவை பொருந்திக்கொள்ளணும் நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த நாட்டை நிச்சயமாக இஸ்லாமத்தில் இருந்து துடை தெரிய முடியாது இந்த நாட்டில் இந்த தீனை தொடை தெரிய முடியாது அது நடக்காதுன்னு சொல்லலாம் ஆனால் அதே நேரத்தில் சில சோதனைகள் வரத்தான் செய்யும் வருவதற்கான அறிகுறிகள் நிறைய இருக்குது நாம் அப்போது நிம்மதியாக இருக்கணும் மற்றவங்களை விட மொத்த சமுதாயத்தை விட நாம நிம்மதியாக இருக்கணும் எந்த கலக்கமும் எந்த அச்சமும் நமக்கு தேவையில்லை அல்லாஹுடைய நாட்டம் இந்த நாட்டில் ஒரு ஒழுக்க ஒழுக்கி ஒரு சோதனைக்கு பிறகுதான் இங்கே தீன் நிலைத்திருக்க வேண்டும் என்ன எல்லா நாடு இருந்தால் நாம் அந்த சோதனையும் பொறுத்துக்கிறோம் எந்த அறிக்கைகளுக்குன்னு பயப்படக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கை வரலாம் டிவியில் பத்திரிகையில் நான் சொல்ல கலங்காதீங்க அப்படி நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அறிக்கையை கேட்டால் சொல்லுங்க ஹஸ்பி ஓல்வா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கப்பா எனக்கு ஒரு ரப்பு இருக்கலாம் அந்த ரப்பு எனக்கும் போதும் இது அடிக்கடி சொல்லுங்கள் நான் முஸ்லீம்கள்ட்ட மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த மாதிரி செய்திகளை கேட்டால் உடனே சொல்லுங்க யாரை பார்த்து பயப்படாதீங்க நமது நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக அல்லது வேறு யாராக அவருடைய அறிக்கை என்னவாக அவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் உன்ன விட என்னுடைய பெரியவன் நல்லா பார்க்குபா ஹஸ்பி அல்லாவ போதும் அவன் எனக்கு போதுமானவன் உன்னுடைய கையில் அதிகாரம் இருக்கலாம் மிரட்டலாம் அச்சுறுத்தலாம் என்னுடைய ரொம்ப சருவ வல்லமையை அவனுக்கு தெரியும் அடிக்கடி சொல்லுங்கள் சகோதரர்களே அல்ல என்ன நாடுகிறானோ அது நடக்கும் பொருந்தி கொண்டா நிம்மதி மன நமக்கு கிடைக்கும் நிம்மதிக்கான மூன்றாவது விஷயம் உலகத்துல நிம்மதி வேணும்னா மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம் அல்ல எனக்கு எதை தந்திருக்கிறானோ அதை பார்க்கணும் அடுத்தவங்களுக்கு என்ன கொடுத்தவர்களுக்கு அல்லா வழங்கியதை பார்க்க கூடியவன் வாழ்க்கையில நிம்மதியை முடியாது அடுத்தவங்களுக்கு என்ன இருக்கு என்ன இருக்குது அது போதும் அடுத்தவங்கள்கிட்ட என்ன இருக்குது அடுத்தவங்கள்ட்ட உள்ளதை பார்த்தீங்க வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதியே கிடையாது அவர்கள் எவ்வளவு அழகா சொன்னாங்க ஒரு மனிதருக்கு வாழ்த்து உண்டாகட்டும் அவர் இஸ்லாமத்தை ஏற்றார் அவருக்கு போதுமானோ அதை கொண்டு மனசு நிம்மதி இது நிம்மதிக்கான பெரிய அளவு நிறைய இருந்தா தான் பிரச்சனை வரக்கூடிய காலங்களில் நிறைய வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை வரட்டும் ஆசைப்படுவேன் நினைச்சிடாதீங்க இல்லாதவங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை கம்மி அப்ப அல்லா எனக்கு என்ன தந்திருக்கிறான் போதும் அடுத்தவங்க இருக்கிறத பாக்காதிங்க நிம்மதி வரவே வராது அடுத்தவங்கள்ட்ட உள்ளத பார்த்தோம்னா உலகத்தில் நிம்மதி கிடைக்காது அதனால நிம்மதிக்கான மிகப்பெரிய அடிப்படை என்ன நாமம் நம்மளுக்கு எல்லாம் என்ன தந்திருக்கோம் அடுத்தவங்களை பார்த்தா பொறாமை வரும் என்னங்க வரும் பொறாமை என்பது அண்ணாவை குறை சொல்றது பொறாமைங்கிறது என்ன அர்த்தம் பொறாமைக்காரன் என்ன சொல்கிறான் ஏன் அல்ல அவனுக்கு கொடுத்ததை எனக்கும் கொடுக்கல சொல்றான் அதனாலதான் பொறாமை இருக்கிறதே உள்ளத்தில் எரிகிற நெருப்பு நெருப்பு நன்மைகளையும் கொசிக்கிறோம் நிம்மதியான வாழ்க்கைக்கு அடுத்தவர்களிடத்துல அல்லா என்ன கொடுத்துருக்கிறாங்கிறத பாக்காதீங்க இது நிம்மதியான வாழ்வுக்கான அடிப்படைகள் ஒன்று அடுத்தது என்ன வந்தாலும் நிம்மதியா இருக்கணுமா இந்த விஷயங்களை செய்யாதீங்க தனிமை பாவங்களை விட்டு தூரமாக இருப்பது தனிமையில் பாவம் செய்வது தனிமையில் பாவம் செய்யறது ஒரு காலத்தில் தனிமையில் பாவம் செய்யணும்னா அதுக்கு ஒரு முயற்சி தேவைப்படும் யாரும் இல்லாத இடமா பார்த்து போகணும் வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்க்கணும் அப்படிலாம் இருந்தால் தான் தனிமை பாவம் ஒரு காலத்தில் ஆனால் இப்போது அம்மா கிச்சனில் வேலை பார்க்கும்போதே மகன் தனிமையில் பாவம் செய்கிறாங்க அம்மாவுக்கு தெரியாது டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் அசிங்கங்கள் அத்தனை முன்னால் வந்துருது அங்கே தாய் சமைச்சிருக்கிறாங்க இங்கே மகனார் கையில் வச்சுருக்கிறார் மக கையில் வச்சுருக்கிறாங்க தனிமை பாவம் அத்தனை பேரையும் பாவிகளாக்கிடுச்சு இந்த மொபைல் போன்கள் எல்லாத்தையுமே அசிங்கங்கள் ஆபாசங்கள் இந்த தனிமை பாவத்தில் ஈடுபடக்கூடியவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி என்பது கனவுதான் கிடைக்கவே கிடைக்காது தனிமை பாவங்கள் ரொம்ப ஆபத்தானவை தனிமையில் பாவம் செய்கிறவன் சௌவா செய்கிற வாய்ப்பின பெறமாட்டான் அல்லா பார்க்கணும் அந்த தனி பாவங்களுக்கு பெரிய வழிபோல் என்ன இந்த செல்போன்கள் இன்னைக்கு ரோட்டில் உட்கார்ந்து இந்த பாவம் நடக்குது ஒரு காலத்தில் நண்பர்கள் வாலிபர்கள் கூடி உட்கார்ந்தா சந்தோஷமா பேசுவாங்க அவனுடைய பல்வேறு விஷயங்களை ரசிச்சு பேசுவாங்க இன்னைக்கு கூடுறானே தவிர இடத்துல எவனும் பேசுறது இல்ல ஒருத்தம் மொத்தம் ஒருத்தம் பார்க்கறது இல்லை நம்படி நீங்க பார்க்கலாம் எல்லாரும் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கிறான் அம்படி பேரும் எல்லா அசிங்கங்கள் இதான் தனிமை பாவங்கள் இந்த தனிமை பாவத்துக்கு இன்னைக்கு இடம் தேவைப்படலை இடம் அல்ல இந்த ஃபோன் கையில் இருந்தால் போது இதை வச்சுக்கிட்டு என்னென்னவோ பார்த்துருவான் யாராவது வந்தால் வெளியில் வந்துடுவான் முடிஞ்ச பொழுது யாராவது வந்தாங்கன்னா உடனே வெளியில் வந்துடுவான் இந்த தனிமை பாவம் செய்கிறவனுக்கு நிம்மதி என்பது மன நிறைவு என்பது கிட்டவே கிட்டாது அதனால் இந்த பாவங்களிலிருந்து தூரமாகுங்கள் மன நிம்மதியான வாழ்க்கை என்ன வந்தாலும் நிம்மதி அதற்கான அடுத்த அளவுகள் என்ன து அவர்களது பெயர்ளக்கம் உண்டு பெருமான அழைத்து நவியன் அல்லா சொல்றான் பாஹா நபியை நீங்கள் துன்பம் வேண்டும் நீங்கள் நிம்மதி இழக்கணுங்கிறதுக்காக இந்த குரானை இறக்கல மஞ்சள் குர இந்த குரானை உங்களுக்கு இறக்கவில்லை இஷ்டா நீங்க சொன்ன முறை இறக்கலை என்ன அர்த்தம் நீங்க நிம்மதியாக இருப்பதற்கு தான் இந்த குரான் நிம்மதியாக தான் இந்த குரான் அதனால குரான் ஓதுளை உங்களுக்கு கவலை வர என்ன ஓதிர வந்தாலும் சரி குரானை ஓதுங்கள் குரானை சிந்தியுங்கள் தித்தி திச்சி ஓதினாலும் ரெண்டு கூலி சரியா ஓதிட்டாட்ட ஒரு கூலி தான் எனக்கு குரான் வரமாட்டே சரியா ஓத முடியலைங்க இதனால குரான் தூக்கி வச்சிடாதீங்க திக்கி திக்கி ஓதுங்க கஷ்டப்பட்டு ஓதுங்க நல்லா ரெண்டு கூலியை தருவான் திரு குரானுடைய தொடர்பு நிம்மதியை தரும் முஸ்லிம்களே நமக்கு இந்தியாவில் எதிர்கொள்ளக்கூடிய காலங்களில் இந்த குரானுடைய தொடர்பு தான் உங்களுக்கு நிம்மதியை தரும் குரானுடைய இந்த தொடர்பும் சிந்தனையும் தான் நிம்மதியை தரும் குரான் ஓதுங்க குரானுடைய தொடர்புல நம்ம ரொம்ப தூரமா இருக்கிறோம் நாற்பது நாளைக்கு ஒரு குரானை முடிவு செய்யாதவன் முடிக்காதவன் குருபாக்கி சாதின்னு சொன்னான் நாற்பது நாள் அதிகபட்ச அளவு நாற்பது நாற்பது நாள் ஒரு குரான் முடிக்கணும்னா ஒரு நாளைக்கு எந்து தெரியுமா முக்காஜிந்து முக்காஜிந்து ஓதுங்க கணக்கு போடுங்க நாற்பது நாள்ல ஒரு குரான் முடிக்கும் ஒரு நாளைக்கு முக்காஜிந்து இது அதிகபட்ச அளவு நம்முடைய முன்னோர்கள் ஒரு நாளைக்கு ஒரு குரான் மூணு நாளைக்கு ஒரு குரான் ஒரு வாரத்திற்கு ஒரு குரான் மொத்தத்தில் நிம்மதி வேணும்னா குரானுடைய தொடர்பு குரானை எடுத்து பார்க்காம ஒரு நாளும் இருந்து விடாதீர்கள் குரான் எடுத்து பாருங்க தேவசந்தி குரான் ரமதானுக்கு மட்டும் அருளப்படலை குரான் யாராவது நோக்கா போனால் எடுத்து பார்க்கறதுக்கு அருளப்படலை ஒவ்வொரு நாளும் திருக்குறானுடைய தொடர்பு காலையில் குரானை கொண்டு ஒரு பொழுதை ஆரம்பியுங்கள் இரவு படுக்கைக்கு முன்னால சில வசனங்களை ஓதிவிட்டு படுங்கள் உங்களுடைய காலை ஆரம்பம் இரவு முடிவு இரண்டும் குரானாக இருந்தால் மனசில் நிம்மதி குரான கையில் வச்சிருக்கிறவர் குரானில் உள்ளத்தை சுமந்தவர் குரான் குரான் திருக்குறானோடு தொடர்புடையவர் எந்த துன்பத்திலும் எந்த துயரத்திலும் நிச்சயமாக நிம்மதி எடுக்க மாட்டார் அருமையானவர்களை இந்த குரானுடனான தொடர்பு நமக்கு மிகப்பெரிய நிம்மதியை தர புறான் அடுத்தது நிம்மதியான வாழ்க்கைக்கு அடுத்து நான் சொல்ல போறது மிகப்பெரிய விஷயம் நம் பெற்றோர்கள் உயிரோடு இருப்பது பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால் நம்ம நிம்மதியை தேடுறதுக்கு வேற எங்கேயும் போக தேவையில்லை இந்த பெற்றோர்களை சந்தோஷமா பாரு முதல்ல சந்தோஷமா பாரு பெற்றோர்களை பார்த்தா உடனே சொல்லுங்க தாய் தந்தை ரெண்டு பேரும் இருந்தாலும் சரி அல்லது ரெண்டு பேர்ல ஒருத்தரும் இருந்தாலும் சரி எவ்வளோ ரப்பிர் ஹம் ஹுமா எல்லாம் சொல்கிறான் இந்த ஒரு துவாவியாவது பாடம் பண்ணி வச்சுக்கணும் யாருக்கு பெற்றோர் இருக்கிறாங்களோ அவங்கள எப்போல்லாம் பார்க்குறீங்களோ ரபிர் ஹம்ஹுமா கமா ரப்பா நீ சதையரா என் தாய் தந்தை இருக்க நான் முடிச்சு அவங்க சினிமா செய்யலை பணிவிட செய்யலை அந்த சக்தி எனக்கு இல்லை என் தாய் நந்தையர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நிறைவான உபகாரம் அவங்களுக்கு பணிவடை செய்பவன் அவங்களுக்கு உபஹாரியாக இருப்பவன் எல்லா நிலைகளிலும் நிம்மதியை அனுபவிப்பான் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லணும் சில பயான்கள் சில வாலிபர்கள் குழம்பியராமே ஒரு பக்கம் மனைவியை பத்தி பேசுறான் மனைவிட்டு எப்படி நடக்கணும் இன்னொரு பக்கம் பெற்றோர்கள்தான் எப்படி நடக்கணும் இதில் சில பேர் குழம்பு பெயர்றான் அங்கே அந்த பயானம் கேட்டால் பொண்டாட்டி பெருசுன்னு சொல்லி பெற்றோர்களை கஷ்டப்படுத்தேறான் இந்த பயானம் கேட்டால் பெற்றோர்கள் பெருசுன்னு பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தேறான் இந்த ரெண்டும் முரணில் ஞாபகிக்குங்க பொண்டாட்டி விஷயம் வேறு மனைவி விஷயம் வேறு பெற்றோர்கள் விஷயம் வேறு பெற்றோர்களை நேசிப்பது அன்பு செலுத்துவது கண்ணியத்தோடு பார்ப்பது உபகாரம் செய்கிறது இதெல்லாம் தனி ஆனால் அந்த பெற்றோர்கள் மனைவிக்கு அநியாயம் செய்ய சொன்னால் தேவைக்கூடாது சில வானிபர்கள் இதை பிடிச்சுக்கிட்டு புறானும் ஹதீசும் அநியாயத்தை ஏவாது ஞாபகம் வச்சுக்குங்க உலமாக்கள் தெளிவாக சொல்லுவாங்க மாறு செய்கிற விஷயத்தில் எந்த படைப்புக்கும் கண்டுபடக்கூடாது அத்தா அம்மாவே இருந்தாலும் சரி மனைவிக்கு அநியாயம் செய்யக்கூடாது பெற்றோர்கள்டையும் மனைவிட்டை நடக்கிற விதம் அதுக்கு ஒரு பக்குவம் வேணும் பெற்றோர்கள் முன்னால மனைவிட்ட ரொம்ப பிரிய இருக்கிற மாதிரி காட்டிக்கவே கூடாதுதான் நீ சொல்றதாம சரி நீ அப்படியே ஓட்டிக்கணும் ஆனால் அதுக்கான மனைவி அடிக்கப்படாது அதுக்காக மனைவி திட்டப்படாது இந்த ரெண்டையும் சமாளிக்கிற திறங்க வேண்டுமே தவிர இவங்க மீது உள்ள பாசத்தில் அநியாயம் செய்ய மார்க்கம் அனுமதிக்கல கருமையானவர்களை பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்கள் பெற்றோர்கள் இறந்து போயிருந்தா அவங்களுக்காண்டு இவ்வளவு செய்யணும் ஒருவேளை அவங்க நரகவாதியாக இருந்தால் நல்லா பாதுகாக்கணும் அவங்க நரகவாதியாக இருந்தால் உங்களுடைய இஸ்தேகுபாரில் அவங்க சொர்க்கம் போயிடும் உங்க இஸ்டேபார் அப்படி சிலருக்கு நடக்குமா நரக வேதனையை அனுபவிச்சு சொர்க்கம் போயிருவாங்க இப்ப அவங்க எல்லாத்தையும் கேட்பாங்க என்ன காரணம் சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க அனுப்புகிறேன் தாய் தந்தையர் இருவருமோ ஒருவரோ இறந்திருந்தா அவங்களுக்காக இப்பளவு இஷ்ட செய்யுங்க உங்களுடைய இஷ்டில் துாவில் அவங்க சொர்க்கத்துக்கு போகணும் மொத்தத்தில் தாய் தந்தையர் பெரிய பாக்கியம் இந்த பாக்கியத்தை நாம் இழந்துடவே கூடாது தாய் தந்தையருக்கு உபகாரம் செய்யும்படி அல்லா வசியத்தை மனிதருக்கு நான் வசியத்தை செய்தோம் என்று சொல்றாங்க இதெல்லாம் ஒரு சில காரணிகளை சொல்லி இருக்கிறேன் மன நிம்மதியான வாழ்வுக்கான இன்னும் பல காரணங்கள் இன்ஷா அல்லா வரக்கூடிய வாரத்திலே தொடர்ந்து சொல்வோம் எல்லாம் வந்த அல்லா எல்லா நிலைகளிலும் நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தருவோது தருவதோடு அவன் மீதான நம்பிக்கையிலே எந்த குறையும் ஏற்படாமல் பாதுகாப்பானாக இந்த நாட்டிலே எதிர்காலத்தில் நமக்கு எல்லா வகையிலும் சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துவானாக யார் நம்மை அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களது சூழ்ச்சியை அல்லா அவர்களுக்கு எதிராகவே திருப்புவானாக அவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்களை அல்லா ஏற்படுத்துவானாக என்னென்னும் கண்ணியத்தோடு நம்மை வாழ செய்வானாக வா ஒரு ஆவா நான் இஷம்பாக நெல்லை மாவட்டம் மேலப்பாளையின் பாகத்தில் நடத்திய